ஆனா இன்னைக்கு அனுபவத்துக்காக ஒரே நூல் பிடித்தாப்பல் ஒரு அர்த்தம் திருவங்க ஆழ்வார் காட்டிதான் திருவேங்கடமுடையான இடத்தே அதை மட்டும் என்னன்னு விண்ணப்பம் பாடுறேன் முதல்ல பிரபந்தம் பாட ஆரம்பிச்சது பெரிய திருமொழின்னு சொன்னேன் இல்லையா இந்த பெரிய திருமொழியில முதல் பத்து எட்டாம் திருமொழி தான் பாஷன் ஆரம்பிக்கிறார் பொங்க அந்த முசித்து என்ன திருவேங்கடமுடையானுக்கு பாஷன் ஆரம்பம் இதுக்கு கீழே நடந்தது சிங்கவள் புண்ணம் அங்கன் ஞாழமஞ்ச அங்கோள் ஆடதியாய் அருணம் பொங்கவாகம் வள்ளுவினால் பொருந்த புலிதன் இந்த சிங்கவேள் புண்ணம் அகோபிலம் அகோவிலத்துக்கு முதல் பத்து ஏழாம் திருமொழியை முடிச்சுட்டார் அழ்வா அடுத்து ஒன்னு எட்டு வைக்க இருப்பார் அகோவிலத்திலேருந்து தெற்க வந்திருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா பாசரத்தை தொடங்கியிருந்து பதிரிகாசிரமம் திருப்பிரிதிய ஆரம்பிச்சார் முதல் பத்து பாசனம் நான் கண்டுகொண்டே நாராயணா என்ற நாமம் நாராயண நாமம் முடிஞ்சது நாராயண நாமத்துக்கு விஷயமாறோ திருப்பிருதி என்பதுமான முதல்ல ஆரம்பிச்சார் இரண்டாவது திருமொழியிலே அடுத்தது பதிரிகாசிரமத்தை பாடினார் இப்ப வடக்கேந்து கீழே இறங்கி வரார் அழ்வார் நடுவுல வந்துட்டார் வடநாட்டு விதேசமான சிங்கவழி புண்ணா அகோபிலம் அகோபிலத்துக்கு முதல் பத்து ஏழாம் திருமொழி அகோபிலம் நடுக்கிற ஒன்னு எட்டு ஒன்பது பத்து ரெண்டு ஒண்ணு இது வரைக்கும் நாற்பது பௌஷங்களை தான் திருவேங்கடத்துக்காக அமைத்தார் அல்வர் எதுக்காக இந்த திருவேங்கடத்தை பாடம் தெரியுமா ரெண்டு காரணம் முதல் காரணம் ஒரு குன்றத்தை பாடினார் மற்றொரு குன்றம் ஞாபகத்துக்கு வர பாட ஆரம்பிச்சு விட்டார் என்ன சிங்கவாழ் குன்றம் ஒரு மலை இல்லையா அந்த மலையை பாடின உடனே இந்த மலையோட சம்பந்தப்பட்ட திருவேங்கட மலையை நாம பாடணுமே என்று ஞாபகம் வந்து பாட ஆரம்பிச்சார் தெரியாச்சம் அற்புதமா இன்னொரு அர்த்தம் காட்டினார் இல்லையா ஒரு திருநாமத்தை சொன்னோங்கிறதுக்காக ஒரு சிறுத்தனான சிறு பயலான பிரகலாதனுக்காக இரண்டு ஜளை கொன்று அகோபலத்துல சேவசாதித்திருந்தான் நரசிம்மனான பகவான் ஒருத்தனுக்காக சேவ சாதித்தேனா பார்த்தாழ்வார் எல்லோருக்குமாக சேவை சாதிக்கிற இடம் திருவேங்கடம் அதத்தான் வாசி காட்டினாரான் திருவங்கியாழ்வார் ஒருத்தருக்கு இருந்து வந்து சேர்ந்த இடம் அகோபிதான் நான் அங்க போக முடியாது ஏன்னா பிரகராதனுக்கு தான் சேவை சாதிப்பான் நான் எங்க போக முடியும் தெரியுமா எல்லாருக்குமா மண்ணோருக்கும் விண்ணோருக்கும் வைப்பாக சக்ஷன் தேவானாம் உதமத்தியானா கீழே ஏறி போய் சேவிகட்டான் மேல இருக்கிறவா இறங்கி வந்து சேவிக்கட்டான் என்ன நடுவாக சேவை சாதிக்கிறான் பகவான் திருவேங்கடத்தே அந்த திருவேங்கடத்தை பாடுவோங்கிற ஆசையோட தான் பொங்கல் அந்த அந்த பாடத் பத்து பாசனம் திருவேங்கடம் அலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே திருவேங்கடம் அடை நெஞ்சமே போ போச்சு தனி போட்டு கிளப்புதாருன்னு எழுதுவா இந்த தனி போட்டு கிளப்புறதுன்னா என்னதுன்னா தேர் உற்சவம் சேச்சிருக்க அந்த தேர் முன்னாடி போகாது இப்ப எல்லாம் ஏதேதோ விஷய சுட்டா பிடிச்சி எழுதுறா பின்னாடி அது வந்து அந்த ஆளு அந்த தேர் கிளம்பினா தேர் நடக்கிறாங்களா நடக்கிறேன் இன்னும் நம்மளே பார்த்து இந்த தேர் போகாது அதுக்கு என்ன பண்ணுவா பின்னாடி ஒரு பெரிய கட்டையை வந்து சொல்லுக்குவா அது மேல நாலு பேர் ஏறி உட்காந்து அழுத்த அழுத்த இந்த சக்கரம் ஊசி ஊத்து ஆரம்பிக்கும் இந்த பின்னாடி போடுற கட்டை தான் தனி தனினு பேர் ஆழ்வார்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்க நம் மனசுன்றது தேர போல அசையா பெருமாள் நோக்கி நகரவே நகராறு அதனால என்ன பண்ணுவானா தனி போட்டு கிளப்புகிறார் இந்த பின்னாடி தனிங்கிற கட்டையை போட்டு கிளம்பு மனசே போ போ பகவானிடத்துல என்று பெடரிய பிடிச்சு தள்ளுவாடும் அந்த மாதிரி பண்ணார் திருமங்கி ஆழ்வார் அகோபரத்திலேருந்து கிளம்பி மனசே திருவேங்கடத்தை நோக்கி போ திருவேங்கடம் பாசரத்திலே அடைவாய் அடைவாய் அடைவாய் என்று திருவேங்களுக்கு போவோம்னா ரெண்டாவது அதிகம் பாடுபோறார் தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினார் திருவெங்கடவா உன்னை பார்க்கணும் ஆசையர் தான் நானும் ஓடோடி வந்திருக்கேன் எப்படி வந்த ஆண்களத்தை பெரியவாசனங்கள காட்டுறார் புண்டரீகன் என்பான் மனோர போலே அக்ரூரன் அக்கூரை பக்ஷதி என்ன மனோரகித்தா போலே அக்குரூரன் ஏறி உட்கார்ந்துட்டான் தேரிலே இத்தனால கம்சனுடைய முகத்துலதான் விழித்திருக்கான் அக்ரூரன் கம்சன் பார்த்து அக்ரூரா போய் கண்ணனை அழைச்சிடுவான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் ஏறி உட்கார்ந்துட்டான் வேகமா மதுரா நகரத்திலேருந்து திருவாய்ப்பாடி நோக்கி தேர ஓட்டினு இருக்கா அக்குரூரன் அப்ப நினைச்சுட்டே வரான் அத்தமே சகலம் ஜென்ம சுப்பிரபாராஜம் இன்னைக்குதான் சாபல்யம் ஜென்ம சாபல்யமே எனக்கு இன்னைக்குதான் நீங்க போன உடனே கண்ணனை சேவிக்க போறேன் மந்தாசமான மந்தரேன அத் திருமுகமண்டல தரிசனம் கிடைக்க போறது விழுந்து சேவிக்க போறேன் எனக்கு உறவுக்காரன் இல்லையா என்ன விழுந்து கண்ணன் சேவிக்கப் போறான் பராத்மர நித்த சம்சாரியை விழுந்து சேமிப்பான் நான் ஆலிங்கம் பண்ணி இழுத்து வச்சு உச்சி முகர்ந்து பார்த்து மடியில வச்சு கண்ணை அபாரமா அனுபவிக்க போறேன் அக்கூரே என்ன தேடி வந்தீரா என்று கண்ணன் கேட்பான் எதுக்கு வந்திருக்கேன் கண்ணா உன்னை பாக்கத்தான் இத்தனை கூட ஓடோடி வந்தேன் இன்னைக்கான இந்த பாக்கிய கிடைச்சது என்று தன்னனுக்கு நான் சமாதானம் சொல்லுவேன் உடனே ராமன் ஓடி வருவன் பரராமன் அவனை இந்த மடியில உட்காந்து வச்சுப்பேன் மாத்தி மாத்தி மாத்தி நினைச்சதே அக்குருவன் போகிறான் அற்புத வேகத்தோட போயிட்டுதான் தானு தெரியல அவன் நினைத்ததெல்லாம் நிறைவேறியது அக்குருவனுக்கு நடந்தது திருவங்கியாழ்வான திருவேங்கடம் திருவேங்கடம் அடநெஞ்சமே கிழக்கிட்டு அகோபலத்திலேருந்து கிளம்பி எத்தனை மாவட்டம் தாண்டனமோ எல்லாத்தையும் தாண்டி திருவேங்கடத்தை நோக்கி மனசு வந்துட்டு திருவங்கி ஆழ்வார் மட்டும் எப்பொழுதுமே போய் போய் பல்லாண்டு பாடினார் நம்மாழ்வார் ஆட்ட இருக்கிற இடத்துல இருந்து பாடலாம் வைகாட்சி விஷா வந்து அதை சொல்றேன் இப்ப கார்த்திகர் கார்த்திகை தான் சொல்லிட்டு இருக்கும் இப்போதை திருவங்கி ஆழ்வார் வைகத்தை பார்ப்போம் திருவங்கி ஆழ்வார் எல்லா இடத்துக்கும் போய் போயே பல்லாண்டு பாடினவர் நம்மாழ்வாருக்கு பெருமை என்ன ஒரு திவ் தேசத்த பெருமானம் திருப்புலி ஆழ்வார் அடிக்கு வந்து தாளத்த கையில கொடுத்து என்ன பாடும் பாடும் என்று நம்மாழ்த்திலே பாசம் பெற்று அந்த மாதிரிலிருவார் நேர அகோபலத்தில் கிளம்பி திருவேங்கடத்தை நோக்கி வந்து யாரா இருக்கா சேவைத்தான் திருவெங்கடமுடையா நமக்கான சேவை சாதிக்க போகுதான் எப்படிப்பட்டது தெரியுமா காடும் வானரமும் வேடும் உடை வெங்கடம் காட்டுக்காக வானரத்துக்காக வர்ணர்களுக்காக இவர்களுக்காக சேவ சாதிக்கிற என்ன விட்டுடுவனா என்று ஆசையோட வந்து ஒருத்தனுக்கு சேவைதித்த அகோபலத்தை சேலிச்சுட்டேன் இனிமேல் எல்லாருக்காகவும் சேவை சாதிக்கிற திருவேங்கடத்தை சேவிக்கணும் ஆசை பல்கி பெருக ஓடுவந்து அக்ரூரரை போலே ரெண்டாவது கடனார் குண்டரீகனை போலே குண்டரீத்தன்கிறார் மகரிஷி நம்ம பக்கத்துல திருக்கடன் மல்லை மகாபலிபுரம் விதேசம் இருக்கு இல்லையா இந்த பகவான் ஸ்தலசயன பெருமாளா சேவை அவர் ஜலசயன பெருமாளை தான் இருந்தார் ஆதிசேஷ பரியங்க சயன பெருமாளைத்தான் இருந்தார் பார்க்கடலுக்கு உள்ளே இந்த சமுத்திரம் நடந்து உள்ள போய் பெரும சேவிக்க முடியாது மருந்துப்படுது சேவிக்கணும் ஆசையை பெற்றுட்டார் அவர் பக்தனுக்கு ஆசை வந்துட்டா அதுக்கு மேல அவனுக்கு எதுவுமே புரியாது இவருக்கு ஒரு பைத்திய பிடிச்சிருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சா தெரியுமா தான் கையால ஜலத்தை எடுத்து எடுத்து கரையில கொட்ட ஆரம்பிச்சார் இவருக்கு நினைவு இப்படியே இந்த ஜலத்தை எல்லாத்தையும் இறைச்சு எடுத்து கரையில கொட்டி அதுல நடந்து போய் உள்ள கடற்கரான் அற தமிழினோடும் அழகிய பார்த்தலோடும் அறிவித்த பாவையின் தானும் அகன்படி வந்து புகுந்து விட்டான் எழுந்து ஓட்டமா ஓடி வந்து நீர் எங்கிட்ட வந்தா தானா நான் உங்ககிட்ட வந்து விடனே நீர் ஒண்ணு எங்கிட்ட தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது வந்து பெருமாளாக நிலத்திலேயே படுத்தான் நாம நிலத்துல படுத்தா சக்கர மஞ்சள் அம்ச தூளிகா மஞ்சம் இல்லாமல் இவ்வாறு கிடையாது வைத்திய நடத்தப்போனா கீழப்படு கல் சரியா இருக்கும் முது சரியா இருக்கும் நான் இவன் என்ன மெத்த பட்டுமெத்த இருக்கான்னு பார்த்துடலாம் நாமே பட்டுமெத்த இல்லாத படுக்கிறது இல்ல தாதிசேடனை விட்டு பகவான் சைனிப்பான சைனி தான் ஆருக்காக இந்த புண்டரீக பக்தா கிரேசரனுக்காக தன் இடத்தையும் விட்டான் ஆதிசேஷன் படுக்கையும் விட்டான் வந்து சயனித்தான் எதற்கு இவர் மனோரத்தை ஈரேனா இவர் பட்ட ஆசை ஆசையை ஈடேத்தி கொடுக்க வேண்டானா அக்ரூவனுடைய ஆணேசை ஆசையை நடத்தினார் கண்ணன் இந்த பரம பாகவதனான புண்டரீகனுடைய நிறைவேற்றினார் ஸ்தலசைன பெருமாள் இந்த திருவங்க ஞாபகம் வருது இப்படி நடத்தினானே நான் படுற ஆசையை திருவேங்கடமுடியா நிறைவேற்ற மாட்டானா என்ற எண்ணத்தோட போக நமக்கு தெரியாதான் திருவேங்கடமையா பத்தி ஆர் வந்தாலும் வரிசையில் இருக்க வேண்டியதான் நிறுத்தி வச்சுட்டான் இந்த திருவங்கையாழ்வார் வடக்கு ஏந்த தெற்க வந்து சேர்ந்தார் வந்து இருந்த உடனே நாமன்னா சரி இப்ப ராத்திரி பதினோரு மணிக்கு நிற்போம் நாளைக்கு மத்தியானம் பதினோரு மணிக்கு கட்டை கட்டி விட்டு விடுவா சேவை திரு திருமங்கி ஆழ்வாருக்கு இதெல்லாம் தெரியாது நான் வந்திருக்கேன் எனக்கு சேவை சாதிக்காம நிற்பதற்கு நீ யார் அடுத்த கேள்வி இதத்த ஆழ்வார்க்கே தெரியுமே இதுவரா நம் மாட்டம் பயங்கரவரதெல்லாம் திருமங்கி ஆழ்வார்க்கு தெரியாது அடுத்தது வாட உருவிட்டார்னா திருவங்கானே சேவை சாதிச்சு முடியுதான் அதனால வந்த ஆழ்வார் ஆனா அந்த மாதிரி உருவ வாய்ப்பு இல்லை திருமந்தரத்தை அவர் எங்கத்தானு வீருடைய பேச போறாரா அப்ப பாடின பாசனம் தான் தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டுழிந்தேன் உன்னை காணும் ஆசையா உன்னை காணணும் காணணும் ஆசை அதனால தானே இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன் எனக்கு நீ சேவை சாதிக்க மாட்டேன்னு சொல்றியானா போக வேண்டியதான் நோயே பட்டுழிந்தேன் நான் பட்ட பாடி இத்தன் நாள் போறாதா இனிமேலும் பாடணும்னு உனக்கு ஆசை நான் மாற்றி நடத்த முடியுமா நான் பட்ட பாடி நாள் மாத்தி உன்ன சேவிக்கணுங்கிற ஆசையோட வந்தேன் நீ அலர்மேல் மங்க தாயாரோட என்ன வாரி எடுப்பாய்ங்க ஆசையோட வந்தேன் அழ்வாரே இவ்வளவு தூரம் தேடி வந்தீரா ஓபரத்திலே வந்தீரா காடுமலை தாண்டி வந்தீரா கால் நொந்து போக வந்தீரா இத்தனை கேள்வியும் கேட்பாய் கேட்பாய் ஆசை பண்ணிட்டு வந்தேன் நீ ஒண்ணு கேக்கல ஆனால என்ன நப்பாசை போல உனக்கு கை கலியம் பண்ணனும் ஆசை அது பக்கத்துல பெரிய விராட்டியார் இருக்கா எங்கள் மாதவனே தான் இந்த பத்து போஷரத்துல மாதவனாக பெரிய விராட்டியார் இருக்க இழந்து போக நான் தயாராக இல்லை என்றுதான் இந்த போஷரத்தையே தொடங்கிறார் அழ்வார் அதுல சொன்னது தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் நோயே பட்டுந்தேன் எல்லாத்திலேயும் ஒரு ஏகாரம்